வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திருந்தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்க மத பீடத்தினால் கலிலியோ கலிலிக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது டென்னசி என்ற இடத்தில் சரணடைந்த அனைத்து ஆப்பிரிக்க அமெரிக்க படையினர்களும் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு படைகளினால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் ஷாங்காய் நகரில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோனா சால்க் என்பவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட போலியோ நோய் தடுப்பூசி பாதுகாப்பானது என அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு லைபீரியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து சாமுவேல் டோ என்பவர் நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினார் நூற்றி முப்பது ஆண்டு கால மக்களாட்சி அமைப்பு முறை முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் தயாரான திரைப்படமான காந்தி திரைப்படம் 8 ஆஸ்கார் விருதுகளை வென்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அக்னி மூன்று என்ற தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் நடுத்தர ஏவுகணையை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வெற்றிகரமாக பரிசோதித்தது ஆயிரத்தி வணிகவும் ஆண்டு ஜிம்பாப்வே தனது அதிகாரபூர்வ நாணயமான ஜிம்பாப்வே டாலரை விலக்கி கொண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் யூரி கேக்ரின் என்பவர் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது மீல் விண்வெளியோடமான கொலம்பியா விண்வெளியோடம் விண்வெளியை நோக்கி ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சே ப நாயுடு தமிழக தமிழறிஞர் பேச்சாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அண்ணல் தங்கோ திராவிட இயக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்ஷ்மண் கதிர்காமர் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு என்எஸ் வி சித்தன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாக்கோபு சூமா தென்னாப்பிரிக்காவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சுமித்ரா மகாஜன் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டாம் கிளான்சி அமெரிக்க வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சப்தர் ஆஸ்மி இந்திய மார்க்சிய கொள்கையாளர் வீதி நாடக கலைஞர் செயற்பாட்டாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செர்கே பாவ்லோவிச் சோவியத் வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவின் முப்பத்தி அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைத்திலிங்கம் துரைசாமி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நே சுந்தரவடிவேலு தமிழக தமிழறிஞர் கல்வியாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வைக்கம் சந்திரசேகரன் நாயர் மலையாள எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்குமார் கன்னட திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மரியம்பிள்ளை சேவியர் கருணா ரத்தினம் இலங்கை தமிழ் கத்தோலிக்க மதகுரு மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா நாட்டில் குழந்தைகள் வீதியோர சிறுவர்களுக்கான சர்வதேச மனித விண்வெளி பயணத்துக்கான சர்வதேச இன்று என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே